அல்லாஹின் தூதர் செல்லாகு அழகிய செல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் உங்களில் ஒருவர் தொழுவதை நாட வேண்டாம் இதை இபுனு மரதி அல்லாம அறிவிக்கின்றார்கள்